ஹதீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது அவர்கள் கூறியதாவது ஒரு பெருநாளின் போது சூடான் போர்க்கருவிகளையும் கேடயங்களையும் வைத்து விளையாடினார்கள் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தாமாகவோ அல்லது நான் கேட்டுக்கொண்டதற்காகவோ நீ பார்க்க ஆசைப்படுகிறாயா என கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் அவர்கள் என்னை தமக்கு பின்புறமாக என் கண்ணம் அவர்களின் கண்ணத்தில் படுமாறு நிற்க வைத்தனர் பிறகு அவர்களை நோக்கி அர்பிதாவின் மக்களே விளையாட்டை தொடருங்கள் என்று கூறினார்கள் நான் பார்த்து சலித்தபோது உனக்கு போதுமா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் அப்படியானால் போ என்று கூறினார்கள்